அன்பார்ந்த மாணவர்களே இப்போ நாம் மூன்றாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் நாம் வந்து மார்ச் மாதத்தில் இருக்கிறோம் இல்லையா எந்த மாதத்தில் இருக்கிறோம் மார்ச் மாதத்தில் நாம் பாடம் இப்போ என்ன பாடம் தமிழில் படிக்க போகிறோம் அப்படின்னா வீம்பால் வந்த விளைவு வீம்பால் வந்த வீம்பால் வந்த விளைவு என்கின்ற இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நம்ம முதல்ல கற்றல் விளைவுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் புரியதா இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ன நம்ம நீதி கருத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் என்பதை தான் பார்க்க போகிறோம் என்னன்னா கேட்டறியாத எளிய சொற்கள் அமைந்த கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த கதையை கவனத்துடன் கருத்து கேட்டு புரிந்து வேண்டும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய கற்றல் விளைவுகள் அடுத்ததாக கதையினை நமது சொந்த நடையில் சொல்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் சொந்த நடையில் சொல்கிறதுக்கு பழகிக்கணும் புரியுதா அப்போ கதைகளை நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கதையை நான் சொல்லும்போது அந்த கதையை நன்றாக உற்று கவனித்து கேட்க வேண்டும் கேட்பீர்களா கேட்பீர்களா சரி அடுத்தது இன்னொன்று இந்த கதையில் தெளிவான ஒழிப்புடன் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கதையை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் படிப்பீங்களா சரி அடுத்ததாக வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் என்பதையும் இந்த கதையின் மூலம் நாம் என்ன பண்ண போகிறோம் கற்றல் விளைவுகளாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்போ நீதி கருத்துக்கள் என்பது நமது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று நீதி கருத்துக்களை கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் நாம் நல்ல பாதையில் செல்ல வேண்டும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் பெரியோர்களை மதிக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு சொல்படி நடக்க வேண்டும் இதெல்லாம் இல்லையா அதெல்லாம் ஒரு நல்ல கருத்துக்கள் அப்போ அந்த கருத்துக்களை கேட்டு நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நீதி கருத்து இப்போ கதைக்கு போகலாமா கதைக்கு போகலாமா கதையை கேட்கலாமா சரி கேட்கலாம் ஒரு ஊரில் மணிகன் ஒருவன் இருந்தான் ஒரு ஊரில் ஒரு மணிகன் ஒருவன் இருந்தான் அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தானான் ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்து விட்டு கலைப்புடன் வந்த அவன் என்ன செஞ்சான் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைத்தான் தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் விட்டு கட்டி விட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தான் அந்த குதிரையை மரத்தடியில் கட்டி வச்சுருந்தாப்லையா அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வீரன் ஒருவன் வந்தான் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் அவனும் ஓய்வெடுக்க நினைத்தான் வணிகன் அந்த வீரனிடம் கேட்டான் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் ஏன் என்றால் குதிரை முரட்டுத்தனமானது என்றானான் அதற்கு வீரம் முடியாது நான் இங்கே தான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு சாப்பிட போயிட்டான் எங்கே போயிட்டான் சாப்பிட போயிட்டான் வணிகனும் வந்த பயண கலைப்புல அசதியில நன்றாக அயர்ந்து தூங்கி விட்டான் வீரன் உணவு ஒன்று இடைவேளையில வணிகனுடைய குதிரை தான் கடிக்கக்கூடியது இல்லையா அது வீரனுடைய குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது அதனால வீரனுடைய குதிரையினுடைய கால் உடைந்து விட்டது சாப்பிட போனால வீரன் அந்த வீரன் உடனே அங்கேருந்து வந்து வணிகனை எழுப்பினானான் என் குதிரையினுடைய கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால எனக்கு நஷ்டஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான் அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நான் ஆரம்பத்தில் என்ன சொன்ன உங்கள்கிட்ட என் குதிரை முரட்டுத்தனமானது என் குதிரைக்கு பக்கத்தில் உன்னுடைய குதிரையை கட்டாத என்று அந்த வீரனிடம் சொன்னான் அல்லவா சொன்னானா அந்த வீரன் என்ன செஞ்சான் நான் இங்கே தான் கட்டுவேன் என்று முரண்டு பிடித்தான் அந்த இடத்துல என்ன பண்ணா இவனும் முரண்டு பிடித்தான் நான் கட்டும் போதே என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன் நீ நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்து விட்டான் உடனே வீரன் என்ன சொன்னா வணிகனே வா நாம் நீதிபதியிடம் செல்லலாம் என்றானோ இருவரும் நீதிபதியிடம் சென்று நடந்ததை சொன்னார்கள் இரண்டு பேர் தரப்பையும் கேட்பாங்க வீரன் சொன்னதையும் நீதிபதி கேட்டார் வணிகன் சொன்னதையும் நீதிபதி கேட்டார் வணிகனும் எதுவுமே பேசல தன்னுடைய பதில் சொல்லணும் அவன் எந்த ஒரு பதில் சொல்லாம அமைதியாக இருந்தான் உடனே நீதிபதி வணிகன் ஊமை போல் இருக்கிறதே காதும் கேட்கவில்லையோ பலமுறை கேட்டும் சொல்லாமல் இருக்கிறானே என்றாராம் நீதிபதி அதற்கு வீரன் அவன் பேசுவான் ஐயா அவன் தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான் நான் தான் என்ன பண்ண எனது குதிரையும் வீர குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என்று வீரனே என்ன பண்ணான் அந்த இடத்துல தன்னுடைய வாயால் உளறி கொட்டி விட்டான் ஆனால் அந்த வணிகன் என்ன பண்ணான் தன்னால் பேச முடிந்தாலும் அந்த இடத்துல அமைதியாக பேசாமல் இருந்துவிட்டான் இல்லையா தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லாமல் இருந்தான் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க தான் செய்ததை வீரன் அங்கே சொல்லிவிட்டான் வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை நீயே உனது குற்றத்தை என்ன பண்ண ஒப்புக்கொண்டாய் வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலுமே நஷ்டஈடு தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினாராம் நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது அதை கேட்ட வணிகன் ஐயா நீதிபதி அவர்களே நான் ஒன்று சொல்லட்டுமா என்னுடைய கருத்தை நான் இப்போது கூறட்டுமா நான் மௌனமாய் இருந்ததற்கு என்னை முதலில் மன்னித்து விடுங்கள் உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள் மிகவும் நன்றி என்று அந்த வணிகன் நீதிபதியிடம் கூறினான் வீரன் அங்கிருந்து தானாகவே புறப்பட்டு விட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா சார் அப்ப இந்த கரு இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நீதி கருத்தை தெரிந்து கொள்கிறோம் நமது வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு நீதி கருத்து சொல்லியிருக்காங்களே இந்த கருத்தில் வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் அம்மா ஒரு சில வேலைகளை சொல்லுவாங்க தம்பியே இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் இந்த வேலையை இப்படி செய்யாதன்னு சொல்லுவாங்க வீம்பு பிடித்து இல்லை நான் இப்படி தான் செய்வேன் சொன்னால் துன்பம் யாருக்கு கிடைக்கும் செய்ய உனக்குத்தான் அந்த துன்பம் கிடைக்கும் இல்லையா அதனால் பெரியோர் சொல்படி நாம் கேட்க வேண்டும் பட்டாசு எப்படி வெடிக்கணும்னு சொல்லுவாங்க எட்டை நின்று வெடிக்க வேண்டும் கிட்ட வைத்து முகத்து கிட்ட வச்சு கொளுத்தலாமா கொளுத்தக்கூடாது அதே மாதிரி புஸ்வானம் வெடிக்கும் போது முகத்தை கிட்ட காட்டலாமா எட்டக்கு நின்று என்ன பண்ணணும் கையால் நெருப்பை பட்டறை வைக்க வேண்டும் அதுதான் முறை இல்லையா நம்மளுடைய பாதுகாப்புக்கு அதுதான் நல்லது அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க பட்டாசை கையில் பிடிச்சி கொளுத்து தூக்கி போடலாமா போட்டால் என்ன ஆகும் கையில் வெடிச்சிடும் கையில் வெடிச்சிரும் நாட்டு வெடிகளாக அது மாதிரி நிறைய பேர் வெடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க கைகள்லாம் துண்டாயிருக்கு நிறைய குழந்தைகளுக்கு அப்போ இதுபோல் நல்ல விஷயங்களை யார் சொல்ல கேட்டாலும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் சிந்தித்து பார்க்கணும் நம்மளும் என்ன பண்ணணும் அதை சிந்தித்து பார்த்து அந்த செயலை சரியானதை செய்ய வேண்டும் இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் வீம்பால் வந்த விளைவு என்கின்ற இந்த தலைப்பில் நம்ம கதை கேட்டோம் இல்லையா இதில் என்ன சொல்கிறோம் வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் சொல்லுங்க வீம்பு செய்தால் சொல்லுங்க வீம்பு செய்தால் வீம்பு செய்தால் வீம்பு செய்தால் நல்ல சொல்லுங்க வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் அதுதான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நீதி கருத்து சரியா குழந்தைகளே நன்றி வீம்பாள் வந்த விளைவு என்கின்ற இந்த சிறுகதையை நாம என்ன பண்ணலாம் ஒரு முறை படிக்கலாம் நான் முதல்ல படிக்க படிக்க என்னுடைய பின்னாடியே நீங்க என்ன பண்ண தொடர்ந்து என் கூட வரணும் இந்த கதையை சொல்லலாமா சொல்லலாம் ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான் நாள் அன்றைய வேலையை விட்டு முடித்துவிட்டு கலைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் ஓய்வெடுக்க நினைத்தான் தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டிவிட்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான் அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான் வணிகன் அந்த வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான் அதற்கு வீரன் முடியாது நான் இங்கேதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ணச் சென்றான் வணிகன் கண் அயர்ந்துவிட்டான் வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்துவிட்டது வீரன் உடனே வணிகனை தட்டி எழுப்பினான் என் குதிரையின் கால் உன் குதிரையினால் விட்டதால் எனக்கு நஷ்ட ஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான் அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கட்டும்போதே என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன் நீதானே நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்துவிட்டான் வணிகனே வா நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வீரன் இருவரும் நீதிபதியிடம் சென்றனர் வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னார் வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என கேட்டார் வணிகனோ பதில் எதுவும் சொல்லாமல் இருந்தால் உடனே நீதிபதி வணிகன் போல் இருக்கிறதே காதும் கேட்கவில்லையோ பல முறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார் அதற்கு வீரன் அவன் பேசுவான் ஐயா அவன்தான் எனது குதிரை புரட்டுத்தனமானது உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான் நான்தான் எனது குதிரை வீரக்குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என கூறி வீரன் கூறியதைக் கேட்ட நீதிபதி வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய் வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்டஈடு தர தேவையில்லை என்று தீர்ப்பை கேட்டதும் வீர்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்த அதை கேட்ட வணிகன் ஐயா நீதிபதி அவர்களே நான் மௌனமாய் இருந்ததற்கு இருந்ததற்கு மன்னித்துவிடுங்கள் உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள் மிகவும் நன்றி என்று கூறினான் இந்த இந்த என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு துன்பம் உண்டாகும் எல்லாரும் சொல்லுங்க வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும்